அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவில் ஒருவன் வந்தான் போட்டோவும் எடுத்தான் அடுத்த நாள் அனுப்புவதாக சொல்லி சென்று விட்டான் மறுநாள் படமும் அத்துடன் ஒரு கடிதமும் வந்தன கடிதத்தில் நான் எடுக்கும் படங்களுக்கு குறைந்த கட்டணம் பத்து டாலர் உடனே பணத்தை அனுப்பி வைக்கும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது பெர்னாட் ஷா ஒரு துண்டு காகிதத்தில் தன் கையெழுத்தை போட்டு என் கையெழுத்திற்கு நூறு டாலர் மதிப்பென்று எல்லாரும் சொல்லுகிறார்கள் எனவே இத்துடன் அனுப்பியுள்ள சீட்டை பெற்றுக் கொண்டு டாலர் போக பாக்கியை அனுப்பி வைக்கும் என்று ஒரு கடிதம் அவனுக்கு எழுதினார் அறிந்து கொள்கிற காரியம் நம் எண்ணங்கள் வலிமையானவை அவற்றை பூக்களைப் போல தூவவும் முடியும் கற்களைப் போல எரியவும் முடியும் ஒரே மனநிலையில் இருப்பவர்கள் ஒரு செயலில் ஈடுபட்டால் அந்த செயல் எளிதில் முடியும் ஒன்றை நாம் கவனிக்கலாம் ஒன்றை சாதிக்க முடியும் என்பதற்கு உடல் துணையாக இருப்பதை விட நம் எண்ணங்கள் மிகவும் துணையாக இருக்கிறது நம் மனம் பெரியதாக விரிவின் நம்முடைய உலகமும் விரிவடைகிறது அப்பொழுது உலகில் எல்லா பொருட்களும் நமக்குள் ஒரு பகுதியாக ஆகிவிடுகின்றன நல்ல எண்ணங்களை நம்முடைய சிந்தனையில் எப்பொழுது நாம் பதித்துக் கொள்வோம் அவை நம்மை பற்றி உயர்ந்த நோக்கத்தோடு கூட காணப்படட்டும் தரம் தாழ்ந்த நம்மை பற்றி எதிர்மறையான எண்ணங்களை நாம் தவிர்ப்போம் நிச்சயமாகவே ஒரு சாதனையாளராக நாம் மாறுவோம் நன்றி